ீிமூனம் சூத்திரம் ஹாஷியம் மேஷி கிமி வித்தியை ய பூர்ணமேவிஷ் ஓ மைத்யபிரமணம் அஞ்சாவது மந்திரம் சோவாச்சு ஆமஸ் நவ காமா ஜா பிரிவ आत्मनस्तु कामाय जाया, जाया प्रिया भवति <ुत्रा> आत्मनस्तु कामाय जाया <ाँगन> प्रिया भवति नवारे पुत्राणाम् कामाय नवारे पुत्राणाम् कामाय पुत्राः प्रिया भवन्ति पुत्राः <ाँगन> प्रिया भवन्ति आत्मनस्तु कामाय आत्मनस्तु कामाय पुत्राः प्रिया भवन्ति पुत्राः प्रिया भवन्ति नवारे वित्तस्य कामाय वित्तं प्रियं भवति वित्तं प्रियं भवति आत्मनस्तु कामाय वित्तं प्रियं भवति आत्मनस्तु कामाय वित्तं प्रियं भवति नवारे ब्राह्मणक कामाय नवारे ब्राह्मणक कामाय ब्रह्म प्रियं भवति ब्रह्म प्रियं भवति आत्मनस्तु कामाय ब्रह्म प्रियं भवति आत्मनस्तु कामाय ब्रह्म प्रियं भवति नवारे क्षत्रस्य कामाय छत्रं प्रियं भवति छत्रं प्रियं भवति आत्मनस्तु कामाय छत्रं प्रियं भवति आत्मनस्तु कामाय छत्रं प्रियं भवति <ंग> नवारे लोकानां कामाय नवारे लोकानां कमय लोकः प्रिया भवन्ति लोकः प्रिया भवन्ति आत्मनस्तु कामाय आत्मनस्तु कामाय लोकाः प्रिया भवन्ति लो நவ அய காமா ஆமா மாநாத் தவியோத்திய மத்தவியாசிய மைத்தேயோ அரேன மத்திய விஞானே விதித்த மைத்ரேயி தகுதியான மாணவியாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பிறகு யாக்கியவல்யர் தத்துவத்தை உபதேசிக்கிறார் தத்துவத்தை அவர் உபதேசிக்கும் முறை சற்று வித்தியாசமானது எல்லாவற்றையும் ஆத்மான புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்ல விரும்புகிற விஷயம் ரெண்டாவதாக ஒரு பொருள் கிடையாது அத்வைத்தந்தான் பரமார்த்த சத்தியம் அத்வைத பிரம்மந்தான் எல்லாமா இருக்கிறதுன்னு சொல்ல விரும்புகிற விஷயம் அதுதான் ஆனால் சொல்கிற முறை அவர் அணுகுகிற முறை வித்தியாசமானது அதன் மூலம் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா இந்த வேற்றுமையில் நமக்கு இருக்கிற உறுதியான எண்ணம் நீங்க வேண்டும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளில் நம்முடைய எண்ணம் மாறி உறுதியாக வேண்டுங்கிறதான் நோக்கம் அதை சொல்கிற முறைகள் தான் சற்று வித்தியாசமாக இருக்கிறது அது மாத்திரமில்லை சொல்லப்போனால் டச்சிங்காகவும் இருக்குது நல்ல ஒரு உண்மையை உணர விரும்புகிறவனுக்கு ரொம்ப நல்ல நேரடியாக உண்மையை உணர்த்தினா எப்படி படுமோ அப்படி உண்மை உணர்த்தப்படுகிறது சங்கராச்சாரியார் சொல்லுகிறார் ஆத்ம பிரேமா முக்கிய பிரேமா ஆத்ம பிரீத்தி முக்கிய பிரீத்தி ஆத்மாவுக்கு மேல வேறாக இருக்கக்கூடிய மற்ற பொருளில் இருக்கக்கூடிய பிரீத்தி எல்லாம் கௌனி பிரீத்தி அது அந்த நேரம் தற்காலிகமானது தான் தன்னிடத்தில் இருக்கிற பிரீத்தி சார்வகாலிக பிரீத்தி மற்ற இடத்துல இருக்கிற பிரீத்தி எல்லாம் தாக்காலிக பிரீத்தி அந்தந்த நேரத்துக்கு தான் அது இருக்குமே தவிர எப்பவும் இருக்காது கடவுள்கிட்டேயே அப்படி தான் அப்புறம்னா மற்ற ஆட்களை பற்றி என்ன சொல்கிறது அல்ல ஈஸ்வரனே பூஜை பண்ணுறது ஈஸ்வரனுக்காக பூஜை பண்ணுறோமா நமக்காக பூஜை பண்ணுறோமா ஈஸ்வரன் நம்ம பூஜையை எதிர்பார்த்துண்டா உட்காந்துருக்கார் ஈஸ்வரனோ மகாத்மாக்களோ பெரியவர்களோ நம்முடைய மரியாதை வழிபாடு இதர் பார்த்தவர்கள் வாழ்கிறார்கள் அதெல்லாம் கிடையவே கிடையாது நமக்கு சந்தோஷத்துக்காகத்தான் பகவானை பூஜை பண்ணுறோம் நம்முடைய சந்தோஷத்துக்காகத்தான் பகவானுக்கு கோயில் கட்டுறோம் நம்முடைய சந்தோஷத்துக்கு தான் பகவானுக்கு தங்கத்தேர் என்ன வைர கிரீடம் என்ன எல்லாம் பண்ணுறோம் பகவான் இதை கேட்குறாரா என்ன சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவான் காளிக்கு கோவம் வந்துடுச்சுமா காளிக்கு கோவம் வந்துடுச்சு பலி கேட்குறாம்பான் அதெல்லாம் வந்து சொல்கிறதே தவிர காளிக்கு கோபம் வந்தது எப்படி தெரியும் என்ன எப்படி வெரிஃபை பண்ணுறது ஆனால் ஜனங்களுக்கு எல்லோரும் ஒரேடியாக அதே குரூப்பாக இருக்கிறதுனால ஓஹோ உண்மைதான் போல் இருக்குன்னு நினச்சிப்பாங்க காளி பலி கேட்குறா ரத்த பலி கேட்குறா கொடுத்தே ஆனும்னு நரபலியும்பான் அதுவும் பர்டிகுலராக ஒரு ஆளை சொல்லுவான் அவனை தான் கொடுக்கணு இதெல்லாம் யார் வெரிஃபை பண்ணுறது அதனால் பகவானுக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது கடவுளர்ந்து அது ஒரு தேவத்தையாக இருந்து சொன்னாலும் கூட எல்லாம் யோசிக்கப்பட வேண்டியது எது உண்மை எது பொய்ன்னு யார் நிர்ணயம் பண்ணுறது கடவுளாக இருக்கட்டும் மகாத்மாக்களாக இருக்கட்டும் நம்ம போய் சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறோம் சன்னியாசியை நமஸ்காரம் பண்ணுறோம் அவருக்காகவா பாவம் அவர் யாரும் நமஸ்காரம் பண்ணலனா அவர் ஒரு மாதிரி ஆயிடுவார் அவருக்கு ஏக்கம் வந்துடும் சன்னியாசியாக போனோமே நம்மளை ஒருத்தருமே மரியாதையே பண்ணலையே எதுக்கு தான் சாமியார் ஆனவோ அப்படின்னு ஆகிடுவாரா என்ன அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அதனால் வந்து நம்ம நமஸ்காரம் பண்ணலன்னா அவர் ஏதாவது ஒரு மாதிரி நினச்சிப்பாருன்னு சில இடங்கள அப்படி உண்டு என்ன என்னையே நமஸ்காரம் பண்ணலன்னு கேட்டாலும் கேட்டுவிடுவாங்க சில சுவாமியெல்லாம் அது வந்து அம்மா அப்பா பண்ணும் பண்படுத்துறதுக்காக பக்குவப்படுத்துறதுக்காக கூட கேட்கலாம் சில சமயம் அப்படியும் உண்டு ஆனால் ஜாக்கிரதை அதை எதிர்பார்த்து நம்ம வாழலை மற்றவங்களுடைய நமஸ்காரமோ ஸ்துதியோ எதிர்பார்த்தா நம்முடைய ஜீவனம் இருக்கிறது வாழ்க்கை இருக்கிறது ஈஸ்வரன் நம்முடைய பூஜை எதிர்பார்த்தா வாழ்கிறார் இருக்கார் அவர் நம்ம திருப்திக்காத்தான் எல்லாம் பண்ணுறோம் அதனால் நமஸ்காரமாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அவங்க காலில் போய் விழறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இன்னொருத்தர் கமெண்ட் அடிக்கிறாங்க காலில் போய் விழறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அது வேறு விதமாக எவ்வளோ பணிவு பார்த்தியான்னு சொல்கிற ஆளும் இருக்கு எல்லாரையும் மரியாதையாக நமஸ்காரம் பண்ணுறாங்க பாரு என்ன பணிவுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க அதெல்லாம் அவங்கவங்க பக்குவத்தை பொருத்தி பொறுத்து இன்டர்பிரட் பண்ணுறோம் நம்ம அதனால் ஆத்ம பிரீத்தி முக்கியா பிரீத்தி அனாத்ம பிரீத்தி அமுக்கியா பிரீத்தி அது வந்து ரெண்டாம் பட்சம்தான் இன்னொரு பாஷையில் சொல்லணும்னா ஆத்ம பிரீத்தி நிரதிஷயா பிரீத்தி எல்லாம் வார்த்தையை மாற்றி மாற்றி போடுறேன் எல்லாம் ஒன்று நம்ம இடத்துல இருக்கிற பிரீத்திக்கு நிகராகவோ மேலாகவோ வேற இடத்துலயாவது பிரீத்தி இருக்கா நம்ம கிட்ட நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரியத்துக்கு சமமான பிரியம் நம்மகிட்ட இருக்கிற பிரியத்துக்கு மேலான பிரியம் எதனிடத்துலயாவது இருக்கான்னா கிடையவே கிடையாது ஆத்ம பிரீத்தி நிறதிஷய பிரீத்தி நிரதிசயம்னா ஒப்பு உயர்வு அற்ற அன்பு நமக்கு நம்மீது இருக்கிறது பிறரிடத்தில் வைக்கிற அன்பெல்லாம் ஒப்பு உயர்வு உடையதாக இருக்கிறது ஒருத்தட்ட வச்சுருக்கிற மாதிரி பிரியம் இன்னும் சில பேர்கிட்ட அதே மாதிரி வச்சுருக்கோம் அதை காட்டிலும் பிரியம் நிறைய வச்சுருக்கோம் இன்னொரு இடத்துல கடவுள் இடத்துல இன்னும் அதிகமாக பிரியம் வைக்கிறோம் பிரியம் வைக்கிற பொருள் சமமானதாகவும் இருக்குது சாதாரணமாக ஆடாளுக்கு தகுந்த மாதிரி மரியாதை கொடுக்குறோம் இல்லையா சில பேருக்கு வாசல்லையே பேசி நின்று நிறுத்தி பேசி ஆரம்பிச்சுருவோம் உக்காத்தி வைக்கவே முடியாது விட்டால் ரொம்ப அதிகமாக பேசின்ட்டு இருப்பாங்க அதனால் என்ன பண்ணுறது வாசல்லையே நின்று பயப்படாங்க அப்படி சில சமயம் நானே பண்ணுவேன் அப்படி அர்த்தம் பண்ணிவிடாங்க அப்போ என்னென்ன நம்ம வேலையை பொறுத்துருக்குது வாசல்லையே நிறுத்தி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படியே ஆரம்பிச்சு இன்னும் சில பேரை வந்தால் உக்காருங்கோ சொல்லும் இன்னும் சில பேர்கிட்ட ரொம்ப நேரம் கூட கொடுத்து கூட பேசக்கூடும் அப்போ என்னென்ன அது ஆளை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்கு ஆளை பொறுத்து பண்ணுறது உண்டு எல்லாருமே இப்படித்தான் விவகாரம்னு சொன்னாலே அதில் வரத்தான் செய்யும் அப்போ அதிலெல்லாம் ஒப்பு உயர்வு இருக்கா இல்லையா பிரியத்தை வெளிப்படுத்துகிற விஷயத்தில் பிரீத்தி இருந்தாலும் பிரியத்தை வெளிப்படுத்துறதுல பேம் இருக்கு அப்போ அது வந்து என்ன சாத்திசய பிரீத்தி நிறதிஷயத்துக்கு எதிர்ப்பதம் என்ன சாத்திசயம் ஒப்பு உயர்வு உடைய பிரியந்தான் மற்ற வஸ்துக்கள் கணவன் மனைவி கிட்ட வச்சிருக்கிற பிரியம் கணவன் மனைவி கிட்ட மனைவி கணவன்கிட்ட வச்சிருக்கிற பிரியத்தில் உண்மையில் ரெண்டு பேரும் முதல்ல அவங்க அவங்கள விரும்புகிறாங்க தன்னிடத்தில் இருக்கிற பிரியந்தான் ஒப்பு உயர்வற்ற பிரியம் மனைவியினிடத்துலையோ கணவனிடத்துலையோ வைத்திருக்கிற பிரியம் ஒப்பு உயர்வு உடைய பிரியந்தான் அப்படின்னு ஓப்பனாக போட்டு நின்றது குட்டை உடைக்கிறது உப்பநிஷத்தை என்ன பண்ணுகிறது உள்ளே இருக்கிற உண்மையெல்லாம் உடைக்கிறது எதுக்காகண்ணா ஆராய்ச்சி பண்ணுவதற்காக ஆமாம் அப்படித்தான் இருக்குது ப்ராப்ளம் சொல்லிக்கிறதுக்காகவாண்ணா அதோடு நின்றுட்டு அப்புறம் முடிஞ்சு போயிடுமே இல்லை இல்லை ஏன் நமக்கு இப்படி இருக்குது ஏன் நாம் எல்லோரும் செல்ஃபிஷாக இருக்கும் ஏன் நம்ம சுயநலம் உடையவர்களாக இருக்கிறோம் கடவுளை கும்பிட்றது கூட என்னது சுயநலம்தான் சுயநலம்னா அது நல்ல சுயநலம்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர சுயநலத்தில் கெட்ட சுயநலம் நல்ல சுயநலம்னு பிரிவு இருக்கு ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம செய்கிறதெல்லாம் நல்ல சுயநலம் சமுதாயத்துக்கு இடைஞ்சல் இல்லாத சுயநலம் நமக்கும் சமுதாயத்துக்கும் நன்மை பயக்கக்கூடிய சுயநலம் ஆனால் மோசமான சுயநலங்கிறது என்னதுன்னா யாரு எல்லாத்துக்கும் இடைஞ்சல் பண்ணுறது ஈஸ்வர பக்தியே கிடையாது அப்படி இருக்குது ஆ சுயநலத்தை வந்து தர்மமாக வச்சுருந்தா தப்பே கிடையாது இல்லை ஈஸ்வரங்கிட்ட வைக்கிற பிரியமும் கூட வாஸ்தவமான பிரியமான பாத்தவமான சந்தேகம் தான் அது நமக்கு பகவான் வந்து அதை எதிர்பார்க்கறதில்ல அவர் முழுமையானவர் நிறைவானவர் நம்முடைய அன்பை எதிர்பார்த்த அவர் வாழ்கிறார் கோயிலுக்கு கூட ஸ்டார் இருக்குங்கிறாங்க இல்லையா பகவானுக்கு ஸ்டார் இருக்குதுன்னு சொல்ல விட்டாங்களே இந்த கோவிலுக்கு வேணால் ஸ்டார் இருக்கலாம் ஒரு அந்த கோயிலுக்கு இத்தனை நாள் கழித்து ஒரு யோகம் வந்துருக்குங்கிறாங்க ஏன்னா திடீர்னு அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணி கும்பாபிஷேகம்லாம் நடக்கிறது அதனால் கோவிலுக்கு யோகம்னு சொல்கிறாங்க அந்த சுவாமிக்கு யோகம்னு சொல்ல முடியுமான்னா அவர் எப்போவுமே யோகத்தோடு உடையவர் இதில் சில பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்களே சில பேர் அப்போ எப்படி அவங்கக்கிட்ட பிரியம் இருக்குன்னு அர்த்தம் பண்ண முடியும் அப்படி சில பேர் கேட்பாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்களே தற்கொலை பண்ணிக்கிற போது தம் பேரில் பிரியம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களும் கூட தங்கள் பேரில் பிரியம் உள்ளவங்க தான் காரணம் என்னென்னா உடம்பு பேரில் தான் அவங்களுக்கு பிரியம் இல்லையே தவிரல தங்கள் பேரில் பிரியம் இருக்குது என்ன சுவாமி புதுசா இருக்கேன்னா என்ன அந்த உடம்ப உடம்ப சாகடி நான் நிம்மதியா இருக்கலாம்ங்கிற எண்ணத்தோடு தானே சாகுறாங்க அப்போ என்ன அர்த்தம் நான் செத்துட்டா எனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்ப சாகிறது சாகரத்துலயும் என்ன அர்த்தம் இருக்குன்னா நான் நிம்மதியா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அதுவே ஜென்மாவுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லிவிடலாம் அப்போ என்னென்னா என் பேரில் எனக்கு வெறுப்பு உடம்பு பேரில் எனக்கு வெறுப்பே தவிரலை என் பேரில் வெறுப்பு இல்லை இந்த உடம்பு மனசு பேரில் தான் எனக்கு வெறுப்பே தவிர என் பேரில் உண்மையில் வெறுப்பு இல்லை அதுக்கு உதாரணமாக சிலதெல்லாம் சொல்கிறது உண்டு இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குது வச்சு அந்த கார் வந்து கார் பேரில் நம்ம ரொம்ப ஃப்ரீயமாக இருக்கோம் அப்புறம் அந்த கார் வந்து அடிக்கடி ரிப்பேர் வருது அந்த கார் வந்து அடிக்கடி அந்த கார் பேரில் அவ்வளோ உயிர் வச்சுன்னு இருக்கும் அந்த கார் வேர் நான் வேர் அல்ல காரே நான் நானே கார் அப்படின்னு அந்த கார் பேரில் அவ்வளோ பிரியத்தை வச்சுட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்தா வெடிஞ்செழுந்தால் அதில் அதில் இது சரியில்லைங்கிறான் அது சரியில்லைங்கிறான் மாற்றி மாற்றி அந்த தேவை இருக்கான் காரில் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் காரை அப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த கார் பேரில் வச்சுருந்த பிரியத்தை என்ன பண்ணிடுறோம்னா இந்த கார் இருக்கிறதுனால தானே துக்கம் கார் வேண்டாம்ப்பா யாருக்காது இன்னொரு ஆளுக்கு துக்கத்தை கொடுத்துடும் அவர் வச்சுட்டு திண்டாடட்டும் அப்படின்னு சொல்லி காரை கொடுத்துடுறான் அது மாதிரி அப்பவும் காரை கொடுக்குறதுனுடைய நோக்கம் என்ன கார் நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு தான் கொடுக்குறோமே தவிர கஷ்டமாக இருந்தாலும் அந்த கார் என்னோட கூடவே பிறந்த கார் அப்படின்னு சொல்லி காரை யாராக வச்சு காப்பாற்றுறாங்களா யாரும் கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வேணா பார்த்துங்க நிறைய ஸ்வீட்டு சாப்பிட்றோம் சிலதெல்லாம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து இந்த ஸ்வீட்டு மைசூர் பாக ஜிலேபியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஜிலேபி வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதில் எறும்பு சுற்றி வர இருந்தால் பிடிக்குமான்னா வேண்டாம் பா அப்போ உனக்கு ஜிலேபியில் பிரியமில்லையண்ணா எறும்பு இருக்கிறதுனால வேண்டாங்கிறனே தவிர எறும்பு இல்லாத கூட சாப்பிடுவேண்ணா அதே மாதிரி இந்த உடம்பும் ஜிலேபி மாதிரி தான் இதில் பிரச்சனை இருந்தால் எனக்கு இது வேண்டாங்கிறனே தவிர இது பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் இது இருக்கட்டும் தான் சொல்லுவேன் அதில் தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு கூட இந்த உடம்புக்கு வேறாக நாம் இருக்கிறோங்கிற எண்ணம் அவங்களாமையே இருக்கு தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்களுக்கு கூட இந்த உடம்புக்கு வேறாக நாம் இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் அவர்களையும் அறியாமல் இருக்கிறது அவங்கள தெரிஞ்சுக்காமையே அது அவங்களுக்கு இருக்கு அவங்க அதை விசாரம் பண்ணலை அவ்வளோதான் அதனால் தற்கொலை செய்கிறவங்களுக்கும் தங்கள் பேரில் இருக்கிற பிரியம் ஒன்றும் குறைஞ்சு போகலை அது கூடாது குறையாது அதனால் ஒப்பு உயர்வு அற்ற பிரியம் தன் தனக்கு இருக்கிறது மற்றவரிடத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒப்பு உயர்வு உடையது கூடும் குறையும் அப்ப இதெல்லாம் சொன்னவர் வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்லிக்கொண்டே வருகிறார் நம்ம இதை காலையில் பார்த்தோம் வரிசையா சொன்னார் கணவன் பொருட்டு கணவன் விரும்பப்படுவதில்லை தன் பொருட்டே கணவன் விரும்பப்படுகிறான் மனைவியின் பொருட்டு மனைவி விரும்பப்படுவதில்லை தன் பொருட்டே மனைவி விரும்பப்படுகிறாள் அதே மாதிரி குழந்தைகள் பொருட்டு குழந்தைகள் விரும்பப்படுவதில்லை தன் பொருட்டே குழந்தைகள் விரும்பப்படுகிறார்கள் அப்படி சொன்னவர் கடைசியில் வரிசையை சொல்லி கொண்டு வரும்பொழுது பணத்தின் பொருட்டு பணத்தை நாம் விரும்புவதில்லை நம் பொருட்டு பணத்தை விரும்புகிறோம் அது ஒரு பாட்டே இருக்குது தாகப்படும் பொருளிலும் தாரம் பிரியமாம் தாரத்து நிறைய பாட்டெலாம் அப்படி வரிசையாக வந்து பிரியத்தையே மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே வருவாங்க கடைசியில் வந்து என்ன பிரியம்னா ஆத்மாவில் தான் பிரியம் இது ஒரு பெரியவர் சொல்லுகிறார் சில பேர் ஒரு ஒருத்தரும் பிரியம் வைக்கிறது எதுக்காகனு ஒரு பெரியவர் விளக்கம் சொல்லுவார் சில பேர் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு நிறைய பணம் இருக்குதுன்னு சொல்லி பணத்துக்காக மரியாதை கொடுப்பாங்க சில பேர் பணத்துக்காக மரியாதை கொடுப்பாங்க பணத்துக்காக பிரியம் வைப்பாங்க பணக்காரர்கிட்ட எல்லோரும் நிறைய பேர் ரொம்ப பிரியம் வச்சுருக்காங்க என்னத்துக்குன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது பணம் இருக்கிறதுனால அவர்கிட்ட நமக்கு பிரியம் ஏற்படுது பணம் அவரை விட்டு போயாச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா நைசாக நல் நம்மள்கிட்ட என்ன பண்ணுறது இது வரைக்கும் நம்ம வாங்கினோம் நம்ம ஏதாவது கேட்டு நம்மள்கிட்ட ஏதாவது கேட்டுட்டார்னா அதனால பக்கத்துலேயே போகமாட்டான் பணத்துக்காக பிரியம் வைக்கிறவங்க சில பேர் படிச்சிருப்பாங்க அந்த படிப்பு நமக்கு வேணுங்கிறதுனால படிப்புக்காக வேண்டி அவங்கக்கிட்ட பிரியம் வைப்போம் படிப்பை நமக்கு சொல்லி கொடுக்கலன்னா பிரியம் போயிடும் அப்புறம் சில பேர் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி பிரியம் வைப்பாங்க அழகு குறைஞ்சு போயிடுத்துனா பிரியம் போயிடும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கொண்டே வரலாம் பிரியம் போயிடும் சில பேர்கிட்ட பழகிறது எடுத்துக்கிறப்போ அவர் சொல்கிற சங்கராச்சாரியர்னு சொல்கிறார் சில பேர் எங்கிட்ட வராங்க அவர் சொல்கிறது நான் சொல்கிறது ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியர் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவர் இப்படியே சொல்கிறார் ஒரு இடத்துல சில பேர் மடத்துக்கு வராங்க இங்கே பார்க்குறாங்க நான் உட்கார்ந்துருக்கிற இந்த செட்டப்பு அமைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அவங்க இதில் அவங்களுக்கு பிரியம் ஜாஸ்தி அதனால் அவங்க எனக்கு வந்து அதுக்காக வேண்டிய அவங்க மரியாதையெல்லாம் பண்ணுறாங்க இன்னும் சில பேர் வந்து என்னிடத்துல நான் வந்து எங்கிட்ட நான் அவங்கள்ட்ட பிரியமாக ரெண்டு வார்த்தை பேசுகிறேன் இதெல்லாம் இல்லாட்டாலும் அவங்க என் பேரில் பிரியமாக இருப்பார்கள் அதுக்காக எங்கிட்ட பிரியம் வைக்கிறார்கள் சில பேர் என்னுடைய சரீரத்தை பார்த்து ஆஹா சுவாமி ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக வேண்டி பிரியம் வைக்கிறாங்க சில பேர் நான் சொல்கிற வார்த்தைக்காக என் பேரில் பிரியம் வைக்கிறார்கள் ஆனால் என்னுடைய நான் சைத்தன்ய ஸ்வரூபம்னு புரிஞ்சுண்டு நானும் அவனும் சைத்தன்ய ஸ்வரூபம்னு புரிஞ்சுந்து பக்தி பண்ணுறோம் எத்தனை பேர் இருப்பான்னு கேட்குறார் அது யாரும் இருக்க முடியாது ஆகையினால் அது இருந்தால் புரியும் வரும் இல்லைன்னா புரியும் கிடையாது அப்போ இது நம்ம பேர் நம்மகிட்ட இருக்கிற நம்மளை அறியாமல் நம்மகிட்ட இருக்கிற ஒரு உண்மையை உணர்த்துகிறார் யாஜ்யவல்யர் செல்வத்தின் பொருட்டு செல்வத்தை யாரும் விரும்புவதில்லை தன் பொருட்டே செல்வத்தை விரும்புகிறார்கள் பிராமணன் வந்து சமுதாயத்துக்கு நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுறான் அதனால் பிராமணன் பேரில் பிரியம் இருக்கு எல்லோருக்கும் பிராமணனுக்காக பிராமணனை யாரும் விரும்புவதில்லை தனக்காகத்தான் பிராமணனை நேசிக்கிறார்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணி எனக்கு கஷ்டமெல்லாம் போக்கிட்டார்னு சொன்ன அவர் பேரில் பிரியம் வருகிறது ஆ பிராமணன் இடத்துல அப்புறம் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்காக அப்படி போட்டுக்கணும் கஷத்ரன்னு போட்டிருக்கோம் க்ஷத்ரன்னா க்ஷத்ரியன் வேதத்தில் இது வந்து சமுதாயத்தில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவர்களாகவே சாஸ்திரம் பேசுகிறது இவங்க சரியாக இருந்தால் நாடு உருப்படும்னு சங்கராச்சாரியர் சொல்கிறார் பிராமணனும் க்ஷத்ரியனும் ஒழுங்காக இருந்தால் நாடு உருப்படியாக இருக்கும் அப்படிங்கிறார் பிரம்ம கஷத்ரே பரிபாலித்தே சர்வம் பரிபாலயித்தும் அலம் அப்படியே ஒரு இடத்துல சொல்கிறார் இவங்க ஒழுங்காக இருந்தால் சமுதாயம் ஒழுங்காயிடும் ஆனால் இவர்கள் எப்பெல்லாம் இவர்களுக்குள்ள ப்ராப்ளம் வர்றதோ அதனால் சமுதாயமே பாதிக்கப்படுகிறது கடவுளை வழிபட்ட ஏன்னா நம்ம தேசத்தில் ஆன்மீகம் சார்ந்த வாழ்க்கையானதுனால அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அப்பொழுது பேசப்பட்டது அதனால் வேத மந்திரம் அதை சொல்லுகிறது ஆ ஆத்திரசிய காமாய க்ஷத்திரம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய் ஷத்திரம் பிரியம் பவதி நவா அரே லோக்கான்காமாய லோக்காக பிரியாக பிரியா பவந்தி உலகங்களின் பொருட்டு உலகங்கள் விரும்பப்படுவதில்லை இதை பல தடவை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அப்பத்தான் நமக்கு எல்லாத்துலேயும் இருக்க எல்லாவற்றிலும் நமக்கு இருக்கிற சம்பந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வாழ் சொல்லப்படுகிறது லோக்க ஆத்மநஸ்து காமாய லோக்காக பிரியா பவந்தி அமெரிக்காங்கிறோம் இங்கே லௌகிக்கமாகவே எடுத்துப்போமே சொர்க்க லோகம் இருக்குது அந்த லோகம் இருக்குதுன்னெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு அந்த உலகத்துக்கு போகலான்னு வேதத்தை படித்து தெரிஞ்சுன்னு போகணுன்னு நினைக்கிறாங்க யாகம் பண்ணி இங்கே எடுத்துங்களேன் ஆஸ்திரேலியாங்கிறாங்க ஆஸ்திரேலியா போனால் ஃபீ ஃபீஸ் ஃபுல்லாக இருக்கும் எங்கே போனாலும் அப்புறம் வந்து அங்கே போகலாம் இங்கே போகலாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகலாமா ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகலாமா இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்களே நிறைய பேர் அமெரிக்காக்காரங்களாம் ஆஸ்திரேலியா போகணுன்னு நினைக்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற இந்திரிய இந்தியர்கள் பல பேர் இந்தியாவுக்கு திரும்பி வரவேண்டான்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சில பேர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சௌரியமாக இருக்குது மற்ற எல்லா தேசத்தை காட்டிலும் அங்கே போய் இந்த நிம்மதியாக வாழலாம் அங்கே கவர்மெண்ட்டு கேட்குறவங்ககிட்ட எவ்வளோ டாலர் இருக்குன்னு இவ்வளவு இருந்தால் என் நாட்டில் இருந்துக்கோன்னு சொல்லிவிடுறது அந்த தேசம் இல்லை லோக்கா நாம் காமாய லோக்காக ந பிரியா பவந்தி ஆத்மநஸ்து காமாய லோக்காக பிரியா நான் அந்த தேசத்துக்கு போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அதனால் அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படி சொன்னார் இப்படி அதே மாதிரி தேவர்களுக்கெல்லாம் யாகம் பண்ணுறோம் ஹோமம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் அதுக்காக இல்லை எனக்கு நான் பண்ணலைன்னா எனக்கு இந்திரன் ஏதாவது இடைஞ்சல் பண்ணிவிடுவான் அதுக்காக நான் தேவர்களை நேசிக்கிறேன் பூதானாம் காமாய பூதானாம்னால் எல்லாமே நான் இப்போ இந்த ஆசிரமத்தில் இருக்கோம் இந்த மரத்துக்கு மரத்துக்காக மரத்தை வச்சால் காப்பாற்றின்னு இருக்கோம் அப்படின்னா நமக்காக அப்போத்தானே மாம்பழத்தை சாப்பிட முடியும் அதில் மரத்துக்காக மரத்தை நாம் இது பண்ணுறதில்ல நமக்காகத்தான் மரத்தை வச்சுருக்கோம் இது இந்த சிற்றுயிர்கள் பேருயிர்கள் எதாக இருந்தாலும் சரி அது கோழி வளர்க்குறதா இருந்தாலும் சரி மாடு ஆடு வளர்க்குறதா இருந்தாலும் சரி மனிதர்களோட நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லாம் தன் பொருட்டு தான் இந்த செல்ஃபிஷ்னஸ்ஸுங்கிறது யூனிவர்சல் சுயநலங்கிறது வந்து பொதுவாகவே இருக்கு அந்த சுயநலத்தை நாம் பக்குவப்படுத்துகிறோமே தவிர சுயநலத்தை வந்து தர்மமாக பண்ணி பக்குவப்படுத்துகிறோமே தவிர சுயநலத்தை அழிக்க யாராலும் முடியாது சுயநலத்தை அழகுபடுத்தலாம் சுயநலத்தை பண்படுத்தலாம் ஆனால் சுயநலத்தை நீக்க முடியாது ஏன்னா நீக்க முடியாத அளவுக்கு அது நம்மிடத்தில் இருக்கிறது ஆ சர்வ உடனே முடிச்சார் இப்படியே எத்தனை நேரம் சொல்கிறது ஏன்னா பதியறதுக்காக வேண்டி திரும்ப திரும்ப நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் சொன்னார் ஒரேடியாக சொன்னால் போறாதா அப்படின்னா போராது நம்முடைய மனசுக்கு திரும்ப திரும்ப பல விஷயங்களை கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்காகத்தான் இப்படி பல தடவை அப்படி சொன்னவர் சர்வசிய காமாய சர்வம் ந பிரியம் பவதி எந்த வஸ்துவையும் அந்தந்த வஸ்துவுக்காக நாம் அதை விரும்புறது கிடையாது ஆகனால தனக்காகத்தான் ஆத்மனஸ்துக்கமாய சர்வம் பிரியம் பவதி அப்ப எல்லாத்தையும் அதுக்காகவே நேசிக்கணும்னா என்ன பண்றது எப்படி எல்லாத்தையுமே அதுக்காக நேசிக்கணும்னா என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டா எல்லாத்தையுமே நீ தெரிஞ்சின்றாதான் எல்லாத்தையும் நேசிக்க முடியும் அதுக்காக நீ நேசிக்க முடியும் அதுக்காக சொல்ல முடியாது எல்லாமே நான் நினைச்சுட்டா எல்லாமே நான் எனக்காகத்தான் பண்றேன் அத்தனையும் நான் தானே சர்வசிய காமாய சர்வம் பி ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பிளவுதான் ஆத்மாவில இருக்கிற பிரியத்தை பத்தி சொல்லியாச்சு அப்ப ஆனந்தம் எங்க இருக்கு ஆத்மாவே ஆனந்தம் மற்றதுல இருக்கிற ஆனந்தத்தை எதிர்பார்க்கிறோம் இல்லையா அது உண்மையிலே ஆனந்தம் இல்ல துக்கம் அல்லது ஆனந்த ஆபாசம் நாம் பிறரிடம் எதிர்பார்க்கிற இன்பம் இன்பம் கிடையாது அது துன்பம்தான் அந்த துன்பம் அல்லது இன்பம் போன்ற தோற்றம் கணவன் மனைவியினிடம் பெறுகின்ற இன்பம் மனைவி கணவனிடம் பெறுகின்ற இன்பம் இருவரும் குழந்தைகள் மூலம் பெறுகின்ற இன்பம் எல்லாமே உண்மையில் இன்பம் இல்லை அது போலி இன்பம் ஆனந்த ஆபாசம் வாஸ்தவமான ஆனந்தம் கிடையாது இப்போ வாஸ்தவமான ஆனந்தம் எங்கிருக்குன்னா வாஸ்தவமான ஆனந்தம் ஆத்மஸ்வரூபந்தான் நானே ஆனந்தம் ஆனந்தமே நான் இல்லை வா எப்பவுமே குறைவில்லாத ஆனந்தம் வேணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா ஆத்ம ஞானத்தை அடைஞ்சாத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி அரே மைத்ரேயி ஆத்மாவா திரஷ்டவியா திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவியா திரஷ்டவியாங்கிறதுக்கு இப்போ அர்த்தம் சொல்கிறேன் ஆத்மானா என்ன அர்த்தம் தன்னை இப்படி தன் பேரில் பிரியம் வச்சிருக்கிற இந்த பொருளை காண வேண்டும்னர் காண வேண்டும் என்ன காணறதுக்கு வெளியில் இருக்கிற பொருளா என்ன இங்க திரஷ்டவியாங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அபரோக்ஷையா ஜாத்தவியா நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் திரஷ்டவியான்னு சொன்னா அர்த்தம் பார்க்கிறதுன்னா விளங்கிக்கிறதுன்னு அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும் அபரோக்ஷமா தெரிஞ்சுக்கணும் அபரோக்ஷாத்தவயா திரஷ்டவியாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அபரோக்யா சங்கராச்சாரியர் தர்சன விஷயம் ஆபாதையித்தவ்யா என்று சொல்கிறார் அதாவது தெளிவாக புரிஞ்சிக்கணும் நம்மை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னையில் வைத்த சிவனருளாலே அப்படி பாட்டு இருக்கு தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் இந்த பாட்டெல்லாம் நிறைய தடவை சொல்லியாச்சு விடாமல் ஒரு ஒரு தடையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் தன்னை அறிந்த இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே ஆக ஆத்ம தரிசனம் பண்ணணுங்கிறார் ஆத்ம தரிசனம் தன்னைத்தான் காணல் தன்னைத்தான் காணல் தன்னைத்தான் காணல்னா என்ன அர்த்தம் தன்னை பற்றி தான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தான் யார் நான் யார் நேத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா நான் யார் என்பதை தெளிவாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் என் மீது எனக்கு ஏன் இவ்வளவு பிரியம் இருக்கிறது நான் ஏன் இவ்வளவு பிரியத்தை விரும்புகிறேன் என்மேல் இவ்வளவு பிரியத்தை வைத்திருக்கிறேன் என்னை யாரேனும் குறை சொன்னால் எனக்கு ஏன் கோபம் வருகிறது என்னை யாரேனும் புகழ்ந்தால் எனக்கு ஏன் சந்தோஷம் வருகிறது அப்படியானால் என்னை நான் ஆராய கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் யாஜ்யம் வைக்கிற சொன்னார் திரஷ்டவியகான்னு சொன்னால் அபரோக்ஷமாக புரிஞ்சுக்க அபரோக்ஷம்னா தெளிவாக தன்னை உணர வேண்டும் இப்ப தெளிவில்லாம உணர்ந்துருக்கும் நான் உங்களுக்கு இன்னொரு பாஷையிலே சொல்றேன் நமக்கு நாம் எல்லாரும் என்ன சொல்றோம் சில சமயம் நான் சொல்றோம் இந்த உடம்பையே பேசுற போது என்ன சொல்றோம்னா நான் சாப்பிட்டேன் நான் தூங்கி வழிகிறேன் நான் சாப்பிட்டேன் நான் தூங்குறேன் நான் வந்து நடக்கிறேன் நான் போனேன் நான் வந்தேங்கிறோம் சில சமயம் நான் சொல்லி எதை சொல்கிறோம் நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறது எதை உடம்போட சேர்த்து தான் சொல்கிறோம் நான் வந்து நடந்து போனேன் அப்படிங்கிறோம் உடம்போட சேர்த்துன்னு தான் சொல்கிறோம் இப்போ நான்கிறத பெரும்பாலும் நம்ம என்னவா சொல் பயன்படுத்துகிறோம் உடம்போட சேர்த்துக்கிட்டு தான் பேசுகிறோம் நான் குண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறது உடம்பை தான் சொல்கிறோம் அப்புறம் சில சமயம் என்ன சொல்லிடுறோம் மாற்றி சொல்கிறோம் என்னென்னா ஏன் உடம்பு சரியில்லை நான் சரியில்லைன்னு சொல்கிறது இல்லை என் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுறோம் ஏன் நான் சரியில்லைன்னு சொல்லப்படாதா நான் சாப்பிட்டேன் நான் தூங்கினேங்கிற மாதிரி நான் சரியில்லைன்னு சொல்லலாமேன்னா நான் சரியில்லைன்னு சொல்ல மாட்டோம் என் உடம்பு சரியில்லை என் மனசு சரியில்லை அப்படின்னு சில சமயம் சொல்கிறோம் சில சமயம் நான் போனேன் வந்தேன்னு சொல்கிறோம் சில சமயம் என் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம் எது கரெக்டு எது சரி எது தப்பு தெரிஞ்சுக்கமா வேண்டாமல் குழப்பந்தானே இது எனக்கு என்னமோ குழப்பமாக தான் தோன்றுறது சில சமயம் வந்து நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன்னு சொல்கிறோம் சில சமயம் எனக்கு அது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம் எப்பவுமே அப்படித்தானே நேத்தி பிரம்மச்சாரியிட்ட கேட்டேன் என்னப்பா என்ன வழிஞ்சிருக்கான்னு அது வழிஞ்சு அது ஓஹோ அது வழிஞ்சு கொடுத்தா சொன்னேன் நான் ஒன்று ஆமாங்கிறார் யோசிக்கிறார் எல்லாரும் அப்படித்தான் பெரும்பாலும் நம்ம அப்படி தானே சொல்கிறோம் கல் தடுக்கிடிச்சான் நான் தடிக்கணுட்டேன் போய் அப்புறம் நம்ம பழக்கத்தில் எப்படி சொல்கிறோம் எப்பவுமே குறைய இன்னொருத்தட்ட சொல்லியே பழகினத்துனால சர்வசாதாரணமாக சொல்லிவிடுறோம் கல் காலை தடுக்கிடுத்துனா அது எப்படிப்பா அச்சேதனம் போய் சேதனத்தை தடுக்கும் நான் கவனிக்காமல் கல்லில் இடிச்சுட்டேனில் சொல்லணும் நீ அப்படி சொல்லவே மாட்டேன் நான் போட்டால் அது விழுந்துருச்சு இன்னொருத்தர் போட்டால் அவன் போட்டான் இது சர்வசாதாரணமாக நம்ம சொல்றோம் இங்கே பாருங்க கவனம் எப்போவுமே சொல்றேன் நாம் போட்டோம்னா நம்ம நான் தான் தெரியாமல் போட்டுட்டேன்னா சொல்லணும் இல்லையா கவனம் இல்லாமல் போட்டுட்டேன்னு சொல்லலாம் இல்லையா சொல்ல மாட்டோம் கட்டி நான் அதனால என்ன அது விழுந்துடுத்து பாவம் அதுக்கு ஜீவன் இருந்தால் கேட்கும் என்ன இப்படி ஏப்பா சொல்றேன் இந்த கதை சொல்கிறாங்க இல்லையா வந்து ஒருத்தர் வந்து தோட்டத்தை வந்து நல்லா வச்சு வச்சுருந்துருக்கார் அவர் தோட்டத்தை ஆனால் பசுமாடு மேய்ஞ்ச உடனே அவர் தடியால் அடிச்சு விட்டார் பசுமாட்டை அந்த பசுமாடை செத்து போயிடுத்து உடனே வந்து அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஆள் வந்தாங்க அந்த தேவர்கள்லாம் வந்தாங்களாம் என்ன சொன்னால் இது கைக்கு தேவத்தை இந்திரன் அவனை போய் கேளு அப்படின்ட்டான் கைக்கு தேவதை இந்திரனான் அப்புறம் இந்திரனே பார்த்தான் நமக்கே இவன் வேட்டு வைக்கிறான் இவன் வைக்கிறான்னு சொல்லி இந்திரன் நேராக வந்துவிட்டார் வந்து கேட்டார் இந்த தோட்டத்தை உருவாக்கினது யாருனா நான் தான் அப்படியே எல்லாம் இந்த செடிலாம் ரொம்ப அழகாக இருக்கலாம் யார் போட்டது நான்தான் அப்படின்னா இவ்வளவெல்லாம் நீ தான் பண்ணியங்கிறியே அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நீ பண்ணினேன்னு சொல்கிற போது பசுமாட்டை அடித்ததை மாத்திரம் இந்திரம் பண்ணிட்டான்னு சொல்கிறேன் என்ன நியாயம் பான்னா அப்புறம் உடனே அவனு புரிஞ்சதா கதை சொல்லுவாங்க இது மாதிரி எப்போவுமே நம்ம என்ன பண்ணிவிடுறோம் இன்னொருத்தர் பேரில் சர்வசாதாரணமாக சொல்லிவிடுறோம் அது மாதிரி இங்கேயும் என்னென்னா உடம்பை வந்து சில சமயம் நம்ம என்னதுங்கிறோம் சில சமயம் நான்கிறோம் ஏதோ ஒன்று சொல்லணும் சொன்னால் எப்போ அதுக்காக எப்பவும் சொல்லிகிட்டு நான் படிக்க பாடத்துக்காக சொல்லி கொடுத்தேன் ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த உடம்பு சாப்பாட்டுக்கு கூடத்துக்கு போயிட்டுருக்கு வகுப்பு முடிஞ்ச உடனே என்னென்னா உடம்பு சுவாமி இந்த உடம்பு ஊருக்கு போகுது அப்படின்னா நானும் சொல்லிடுவேன் காது கேக்குது அப்படின்னு சொல்லிடுவேன் நான் கேட்குறேன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம பழக்கத்தில் அப்படி சொல்றோம் ஆனால் அதை விசாரம் பண்ண கடமைப்பட்டு இந்த நான் என்னதுங்கிற வார்த்தையிலே நான்கிறதே குழப்பத்தில் இருக்கு அதனால அவர் சொல்றார் ஆத்மாவா திரஷ்டவியா இந்த ஆத்மாவை அபரோக்ஷமா புரிஞ்சுக்கணும் அபரோக்மா புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் ஆத்மாவை பத்தி படிச்சு புரிஞ்சுக்கணும் சங்கராச்சாரியே எழுதுறார் ஆச்சாரியா ஆகமதோதவியா வியாக்கியான எழுதிட்டார் ஆத்மாவை பத்தி நீ குரு கிட்ட என்னன்னு கேட்கணும் நான் யாருன்னு நீயா தனியா விசாரம் பண்ண கூடாது இதுதான் நம்ம ஆன்மீகத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா சாஸ்திரம் எளிமையாக அழகாக சொல்லி கொடுக்குறது ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் ஞானம் ஆகாது இது புக்கு நாலெட்ஜுன்னு விட்றாங்க இது புத்தக அறிவு இது நூல் அறிவு இது உண்மை அறிவாக ஆகாது இதைத்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க சம்பிரதாயத்தில் இல்லாத பெரும்பாலானவர்கள் புத்தக அறிவு ஞானமாகாது அப்படின்னு சொல்லிவிடுறாங்க ஆனால் இது புத்தக அறிவுங்கிறது மற்ற சாஸ்திரம் மாதிரி விஷயம் இல்லை இது நம்ம என்ன சொல்கிறோம்னா சாஸ்திர தர்ப்பணம்னு சொல்கிறோம் சாஸ்திரத்தை தர்ப்பணம்னு சொல்கிறோம் தர்ப்பணம்னு சொன்னால் கண்ணாடினு அர்த்தம் தர்ப்பணம்னு சொன்னால் என்ன அர்த்தம் கண்ணாடி வேதாந்த சாஸ்திரத்தை முக்கியமாக தர்ப்பணம்னு சொல்கிறோம் தர்ப்பணம்னா கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னால் யாரை பார்க்குறோம் நம்மளைத்தான் பார்க்குறோம் கண்ணாடியை பார்க்குறோமா நம்மளை பார்க்குறோமான்னு கேட்டால் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது கண்ணாடியில் என்ன பார்க்குறேன்னு விவேகமிருந்தா பதில் சொல்லுவோம் கண்ணாடியில் என்ன பார்க்குறேன் அப்போ கண்ணாடி இல்லாமல் உன்னை பார்க்க முடியுமா அடுத்த கேள்வி கண்ணாடி இல்லாமல் உன்னை பார்க்க முடியுமான்னு கேட்டால் என்ன பண்ண முடியும் கண்ணாடி இல்லாமல் என்னை பார்க்க முடியாது கண்ணாடி இல்லாமல் என்ன நாம் பார்க்க முடியாது கண்ணாடி இல்லாமல் என்ன மற்றவங்க பார்க்கலாம் மற்றவங்கள நாம் பார்க்கலாம் கண்ணாடி இல்லாமல் என்னை நாம் பார்க்க முடியாது அதே மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தை நான் படிக்கிறேங்கிற போது ஏதோ சாஸ்திரத்தை ராமாயண படிக்கிறோம் ராமனை படிக்கிறோம் மகாபாரதம் படிக்கிறபோது தர்மராஜா கிருஷ்ணனை படிக்கிறோம் வேதாந்தத்தை படிக்கிற போது இப்போ மைத்ரே பிராமணத்தை படிக்கிற போது மைத்ரே யாஜ்யவல்கரை பற்றி படிக்கிறோமா நம்மளை பற்றி படிக்கிறோமான்னா மைத்ரே யாஜ்யவல் பற்றி நமக்கு தாற்பயம் கிடையாது மைத்ரேக்கு யாஜ்ஞவல்யர் ஆத்மாவை பற்றி பகுதியை படிக்கிறோம் ஆத்மாங்கிறது யாரு நான் தான் அப்போ நான் படிக்கிறபோது என்னைத்தான் படிக்கிறேன்னே தவிர நான் புத்தகத்த படிக்கிற புத்தகத்தில் என்ன படிக்கிறேன் புத்தகத்தை தவிர வேறு எப்படி கண்ணாடியை தவிர வேறு எதுனாலேயும் எதுலேயும் என்ன பார்க்க முடியாதோ அதுக்கப்புறம் தண்ணியில் என்ன பார்க்கலாம்னு சொல்லிவிடுங்க கடைசியில் திருஷ்டாந்தம் நமக்கு தாத்பரியம் இல்லை தண்ணியோ கண்ணாடியோ நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஆதர்ஷ சம்ஸ்கிருத்தில் அதுக்கு பேர் ஆதர்சகம்னே பேர் கண்ணாடிக்கு இன்னொரு பேர் என்ன சகம் ஆதர்சகம்னா என்னை முழுமையாக காட்டும் கருவின்னு அர்த்தம் என்னை காட்டும் கருவி என் உடலை காட்டும் கருவி இந்த உடலை காட்டும் கருவி எது கண்ணாடி ரசம் பூசி இருக்கிற கண்ணாடி அதே மாதிரி என்ன கண்ணாடின்னு ரொம்ப நேரம் சொல்லி இதில் ஒன்றும் தெரியலேயேபான் இந்த கண்ணாடியில் இல்லை ரசம் பூசி இருக்கிற கண்ணாடிங்கிறதுக்காக சொல்கிறேன் அதனால் இங்கேயும் எப்படின்னு கேட்டால் சாஸ்திரம்ங்கிற தர்ப்பணத்துல தான் வேதாந்த சாஸ்திரம்ங்கிற தர்ப்பணத்தில் என்னத்தான் பார்க்குறேன் ஆத்மாவை தர்சனம் பண்ணணும்னா ஸ்ரவணம் பண்ணணும் அவர் சொல்கிறார் யாஜ்ஞவல்யர் மைத்திரே கிட்ட சொல்றது ஸ்ரவணம் பண்ணணும்மா ஸ்ரவணத்தினால தான் ஞானம் வரும் நம்ம எல்லாரும் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் புஸ்தகத்தெல்லாம் படித்து ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது நீங்கள் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கோ ஏதாவது உங்களுக்கு தெரியும் அது ஆத்மாவா இல்லையான்னு வந்து எங்கிட்ட கேளுங்கோ நான் எனக்கு தெரிஞ்சிருந்தால் அப்பப்போ சந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எத்தியாவது சொல்லுவேன் இப்படிதான் நிறைய தவறான வழிகாட்டுதலை அறியாமையினால நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க மிஸ்கைடன்ஸ் அப்புறம் இந்த ஆன்மீக சாதகரனும் புண்ணியம் இல்லாததுனால எங்கேயோ பாபம் உட்கார்ந்துருக்கு ஆகினால என்னென்னா அது சரியாக தெரியாமல் பாவம் வாழ்நாள் முழுவதும் ஆன்மாவை தெரிஞ்சுக்கணும்னு ஏங்குறாங்க பாவம் அந்நாள் என்னாலோ அந்த உண்மையை உணர்ந்து என்னாலோ அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் ஏங்கிகின்றே இருக்காங்க திருப்தியாக உபனிஷத் மந்திரங்கள்லாம் சொல்கிற மாதிரி தைரியமாக சொல்ல முடியறதில்ல அகம் விகரே கீர்த்தி பிருஷ்டேரிவர்தவித்ரோ வாஜினி வஸ்வமஸ்மி திரவிணகும் சவர்சசம் உபனிஷச் சொல்கிறது ஒரு ரிஷி சொல்றார் நான் சம்சாரத்தை வெட்டும் கோடாரியாக இருக்கிறேன் என்னுடைய புகழ் மலை உச்சியை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது நான் சூரியனைப் போன்று ஒளி பொருந்தியவனாக இருக்கிறேன் பெறுதற்கரிய பெரும் செல்வத்தை பெற்றவனாக இருக்கிறேன் ஞானத்தால் அபிஷேகம் செய்ய பெற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த ரிஷியோட வாக்கியம் நமக்கு என்னாச்சுன்னா நமக்கும் பிரயோஜனம் கிடைக்கணும் நான் இருபத்தஞ்சு வருஷமாக முப்பது வருஷமாக ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கேன் இன்னும் ஆன்மாவை தேடின் இருக்கேன்னாருனா அப்போ வழி சரியில்லாமல் தேடுறாருன்னு அர்த்தம் பெரியவங்கள்லாம் வந்து பெரியவங்ககிட்ட நம்ம போகிறோம் நம்ம எதுக்கு போகிறோம் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுங்க டாக்டர்கிட்ட போகிறோம் டாக்டர்கிட்ட போய் நம்ம நோயை பற்றி சொல்கிறோம் அவர் உடனே கேட்குறார் அந்த டாக்டர் ஓஹோ அதை கேட்டவுடனே அவர் இன்னும் கேட்குறார் தலை சுற்றுறதா ஆமாம் அப்பப்போ வந்து முதுகில் ஒரு விருக்கு விருக்குன்னு இழுக்கிறதா ஆமாம் இப்படி என்னவாக கேட்குறார் ஒரு அஞ்சாறு சிம்டம்ஸை கேட்குறார் இது எனக்கும் இருக்கே என்ன பண்ணுறது கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு நமக்கு ஒரே ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்ணுறது வேற டாக்டர்கிட்ட தான் போகணும் ஆனால் நீங்கள் ஒரு சுவாமிகிட்ட போய் ஏதாவது போய் நமக்கு நிம்மதியாக இருக்கணுன்ட்டு போனால் நானே நிம்மதிக்கு பாடுபட்டுருக்கேன் உங்க உனக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னாருனா ஓஹோ சரி வாங்க ரெண்டு பேரும் போகலான் ஏதாவது தெரிஞ்செடுத்தா போக வேண்டிய ஆனால் நம்ம சாஸ்திரம் அப்படிலாம் இல்லை எந்த குருக்கிட்ட போனாலும் என்ன சொல்கிறது நான் குருநாதர் உடனே சொல்கிறார் கவலப்படாதப்பா நான் இருக்கேங்கிறேன் அபயப்பிரதானம் ரொம்ப அழகாகவே சொல்லி கொடுக்குறாரு மாபைஷ்ட வித்வன் தவ நாஸ்தியபாயசார சிந்தோஸ்தரணேஸ்தியுபாய் வயதா ஜத்தோசியபாரம் தமேவமார்க்கம் தவ நிர்திசாமி டாக்டர்கிட்ட போட டாக்டர் ரொம்ப கான்பிடெண்டாக இருக்கணும் இல்லையா கவலைப்படாதீங்க இந்த மருந்து சாப்பிடுங்க சரியா போய்டும் நான் கேரண்டி அப்படின்னு ஒரு நம்பிக்கையா சொல்ல வேண்டாமா சாப்படுங்கோ கடவுளையும் கும்பிடுங்கோ வேலை செஞ்சா செய்யும் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு தகராறு அது மாதிரி நானும் சொல்றேன் நீங்களும் படியுங்க புரிசாக புரியும் அப்படின்னா எப்படி நம்பிக்கை வரும் அத நம்ம உறுதியாக புரியணும் புரிஞ்சுக்கணும் நம்ம சம்பிரதாயத்தில் அப்படிலாம் கிடையாது பரம்பரை பரம்பரையா பார்க்குற போது எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க சம்பிரதாயத்தில் வர குருமார்கள் எல்லாருமே உறுதியானவர்களாகவே இருக்கிறார்கள் இல்லை அந்த குழப்பமே கிடையாது அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் குழப்பமே இல்லை தெளிவாக சொன்னாங்க ஏ வித்வானேங்கிறாங்க குருக்கிட்ட வந்த உடனே அறிவாளியே அப்படிங்கிறாங்க அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீ சரியான இடத்த பார்த்து வந்திருக்கே இல்லை உனக்கு அபாயமே கிடையாது இந்த பிறவியிலிருந்து விடுபடுறதுக்கான உபாயம் எங்கிட்ட இருக்கு நான் உனக்கு சொல்லித்தரேன் இது நான் புதுசாக கண்டுபிடிச்ச வழி இல்லை ஏற்கனவே பெரியவங்க கொடுத்த வழி அந்த வழியை உனக்கும் காட்டுறேன் நீ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு உறுதி சொல்கிறார் அவர் நான் பெரியவங்க சொன்னதை கேட்டு நான் நிம்மதியாக இருக்கேன் நீ அதே வழியை பின்பற்றி ஆனந்தமாக இருக்கலாம் கவலையே படாத அது தனி அந்த ஞானங்கிறத வந்து சாஸ்திர நான் இது வந்து நான் வந்து வெஹிமெண்ட்டாக இருக்கேன் ரொம்ப என்னது ரொம்ப ஃபெனாட்டிக்கு நல்லா நினைக்காதீங்க வழியே உள்ளத சொல்கிறேன் அவ்வளோதான் நான் சொல்றதுக்கு ஆதார சாஸ்திர பிரமாணம் நிறைய இருக்கு அந்த மாதிரி சொல்றது பிரமாணம் கிடையாது சாஸ்திரம் வந்து நீட்டாக சொல்றது இல்லாட்டி மைத்திரியை எதுவும் உட்காந்து பொறுமையாக அர்ஜுனன் என்னது கேட்கறான் அதில் ஆச்சா சங்கராச்சாரிய சொல்றாரு ஸ்ரவதவியாங்கிற வார்த்தைக்கு பூர்வம் ஆச்சாரியத்த ஆகமத்தஷ்ட ஆகமஷ்ட முதல்ல நீ குருக்கிட்ட படிக்கணும் அப்புறம் நீ புஸ்தகத்தை பார்த்தேனா புரியும் குருக்கிட்ட படிக்காமல் நீ புஸ்தகத்தை படித்தா புரியாது பாட்டி வைத்தியம் மாதிரி பாட்டி வைத்தியமாக சொல்லி கொடுத்த வைத்தியம் இது வந்து என்னென்னா எழுக்கெடுத்தான்னு ஏழு கெடுக்காய் இந்த மாதிரி ஏதோ ஒரு புத்தகத்தை வச்சுட்டு இவங்களா போமியோபதிக்கு சில பேர் ஒரு அதில் வந்து இதை வந்து இதையும் அதையும் சேர்த்து கொடுக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருப்பாங்க அந்த புஸ்தகத்தை பார்ப்பார் இதில் ரெண்டு அதில் ரெண்டு கொடுப்பார் சரியாக போயிடுச்சாம்பார் போனால் போ அதனால் உபரிஷத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்படிலாம் எளிமையாக ஒன்றுன்னு சொல்லி கொடுக்கல குருக்கிட்ட போயிருக்கான் ஞானம் வேணும்னு அவர் சொன்னார் பத்து மாடை கொடுத்தார் இதை நூறு மாடை ஆக்கின்ட்டு வாங்கிட்டார் பிரம்ம ஜானத்துக்காக பத்து மாட்டை கொடுத்தார் கொடுத்து நூறு மாடு ஆக்கிட்டு வாழ்னார் நூறு மாடு ஆக்கின்னு வந்த அப்புறம் ஆயிரம் மாடு ஆக்கின்ட்டு வானிட்டார் இப்படி பண்ண அவன் என்னென்ன அவர் பாடமே நடத்த மாட்டேங்கிறார் மாடுதான் உண்டு மாடை பண்ணி பண்ணி மாடு மேய்ச்சின் இருக்கான் ஏ குருக்கிட்ட எதுக்கு போனாயவன் ஞானம் பெற போனவனை மாடு மேயின்ட்டார் அவனும் குரு நமக்கு ஞானம் கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் மாடு மேய்ச்சின் இருக்கான் அப்புறம் இவனுக்கு இருக்கிற அந்த ஸ்ரத்த பக்தினால் அக்னி சூரிய பகவான் அக்னி எல்லா தேவத்தைகளும் அவனுக்கு உபதேசம் பண்ணுங்கிறது எல்லாம் உபதேசம் பண்ணோடனே ஆசிரமத்துக்கு திரும்பி வர்ற மாடெல்லாம் மேய்ச்சுட்டு சாயங்காலம் குரு பார்க்குறாரு உன் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கே உனக்கு எதாவது உபதேசமெல்லாம் கிடச்சு கொடுத்தா அப்படின்னு கேட்டாராம் ஆமாம் அக்னி உபதேசம் பண்ணினான் சூரியன் உபதேசம் பண்ணினான் அப்படி அப்படின்னா உனக்கு உபதேசம் முடிஞ்சிட்டு போயிட்டு வான்ட்டார் அப்போ அவன் சொன்னால் அது உபதேசம் பண்ண சரின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த அக்னி இதெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கு அதை உபதேசம் பண்ணதை சரின்னு வெரிஃபை பண்ண என்னதான் எந்த தேவத்தை உபதேசம் பண்ணினாலும் குரு உபதேசம் பண்ணினாத்தான் அது நிற்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு நீங்களும் உபதேசம் பண்ணணும்னா ஆச்சாரியவான் புருஷோ வேத ஆச்சாரியா தேவ விதித்தா சாதிஷ்டம் பிராபத்து ஆச்சாரியனை உடைய புருஷனே அந்த மெய்ப்பொருளை அடைகிற அறிகிறான் ஆச்சாரியவான் புருஷஹாவேத ஆச்சாரியனிடத்திலிருந்து கற்கிற வித்தைதான் நிற்கும் உறுதியா இருக்கும் நீங்க பாருங்க இந்த பிரம்மச்சாரிகள்லாம் பேசுற போதே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு கான்பிடென்ஸ் இருக்குன்னு அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கணும் பிரார்த்தனை அப்படிதான் என்னோட பிரார்த்தனை ஏன்னா அந்த சாஸ்திரம் அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறது இண்டிபெண்டன்ஸை கொடுக்கறது பலத்தை கொடுக்கறது இப்போ எங்கள் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால நான் தைரியமாக பேசுகிறேன் அப்போ ஒரு ஒரு குருவும் சிஷ்யனுக்கு அதை கொடுக்குற போது தன்னுடைய உறுதியோடு சேர்த்து தான் கொடுக்குறார் தெய்வீக சக்தியோடு தான் கொடுக்குறாரு அதில் ஸ்ரவணம் பண்ணணுங்கிறதுக்காக இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன் பொறுமையாக குருக்கிட்ட போய் உட்கார்ந்து பாடத்தை அதுக்கு தான் காது என்னத்துக்கு வச்சுருக்கு ரெண்டு காது வச்சிருக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய் வச்சிருக்கு அதனால் வாய் நிறைய பேசிகிட்டே இருக்கக்கூடாது கேட்கணும்னாங்க பெரியவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய கேளு அதனால தான் வள்ளுவர் கேள்வின் அவர் அதிகாரமே வச்சு விட்டார் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் வருகிறது ரொம்ப அழகான ஸ்லோகம் மகான்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா தங்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் இருந்தால் அவங்க கிட்டே உட்காந்து பாடம் கேட்பாங்களாம் தங்களுக்கு சமமாக இருந்தால் பரிமாறிக்குவாங்களாம் கருத்துக்களை தங்களுக்கு கீழே யாராக இருந்தால் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கண்ணா இதுதான் மகான்கள் பண்ணுவார்கள் பாடம் சொல்லி கொடுப்பாங்க இல்லாட்டி குரூப் டிஸ்கஷன் மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும் இல்லாட்டி பெரியவங்க கிட்ட இருந்து கேட்பார்கள் கேட்குறது சொல்கிறது பரிமாறிக்கிறது இல்லை சாஸ்திரத்தை கேட்கறது சாஸ்திரத்தை கேட்குறதுன்னா வெறுமனை அப்படியே உட்கார்ந்துட்டே கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை அந்த தத்துவ சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது உபனிஷத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது இப்போ மைத்ரேயை கேட்டால் இல்லையா எதேவ பகவான் வேத ததேவ மே புருகி எதை தாங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அதையே எனக்கு சொல்லுங்கள் அதை அப்படியே சொல்லிக் கொடுங்கள்னு கேட்டார் அப்போ ஸ்ரவணம் பண்ணணுங்கிறார் நீ பொறுமையா சாஸ்திரத்தை படிக்கணும் அரே மைத்ரேயி ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஆத்மாவை நீ நன்றாக புரிந்து கொள்ளணும் நன்றாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் பொறுமையாக சாஸ்திரத்தோட தாற்பரியத்தை கண்டுபிடிக்கணும் சாஸ்திரத்தில் ஸ்ரவணத்துக்கு லட்சணம் என்ன சொல்கிறாங்கன்னா உபக்ரமாதி ஷட்லிங்க சகித தாத்பரிய நிச்சயா சிரவணம் ஸ்ரவணத்துக்கு லட்சணம் இப்போ சாஸ்திரம்னு எடுத்துக்கிட்டால் அது கீதை பகவத்கீதை இருக்கு பகவத்கீதை ஆரம்பத்தில் என்ன சொல்கிறது முடிவில் என்ன சொல்கிறது நடுவில் எந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுகிறது இப்படிலாம் ஒரு முறை இருக்குது அதுக்கு ஆறு லிங்கம் சொல்கிறாங்க அதனுடைய மையக்கருத்து என்ன அந்த மையக்கருத்தை பெரியவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது மையக்கருத்தை என்னென்னா இருக்கிறது ஒரே பொருள் அத்வைதம் பிரம்ம அது தான் இத்தனையுமாக இருக்குது இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அது தொடக்கம் முடிவு நான் நிறைய சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் நிறைய அதை ஆரம்பித்து அது பெருசாக போயிடும் சுருக்கமாக சொல்லிடுறேன் உபக்கிரம உபசம்ஹார அபியாச அபூர்வத்தா பலம் அர்த்தவாதா உபபத்தி சிங்கம் தாத்பரிய நிர்ணயே ஒரு சாஸ்திரம் புஸ்தகம் இருக்குது அதில் சென்ட்ரல் தீம் என்ன மையக்கருத்து என்ன அந்த மையக்கருத்தை தெரிஞ்சுக்கிறது அந்த மையக்கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது தொடக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு முடிவில் என்ன சொல்லியிருக்கு எந்த கருத்து திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்டிருக்கு எந்த கருத்து இதை தவிர வேறு எதுலேயும் தெரிஞ்சிக்க முடியாது இந்த அதனுடைய பிரயோஜனம் என்ன எந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டால் என்ன பிரயோஜனம் இப்போ இதில் சொல்ல போகிறார் சொல்கிறார் ஆ ஸ்ரவணேன மத்தியா விஜானேன இதம் சர்வம் விதித்தம் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாத்தையும் தெரிந்து கொண்டதாகும் நீங்கள் அடிக்கடி இதை கேட்கலாம் ஏக விஜானேன சர்வ விஜானம் ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும் சாதாரணமாக அப்படி கிடையாது நான் வந்து தென்னமரத்தை அறிந்தால் மாமரத்தை அறிந்ததாகுமோன்னா மாமரத்தை அறிந்ததாகாது தென்னமரத்தை அறிந்தால் தென்னமரத்தைத்தான் அறிந்ததாகும் மாமரத்தை அறிந்தால் மாமரத்தைத்தான் அறிந்ததாகும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாகும் அது பற்றிய விளக்கங்கள் தான் வருகிறது அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறோம் ஒரு அலையை நீங்கள் தண்ணீர்ன்னு தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா அலையும் என்னது தண்ணீர் தான் சாமானிய ஜானம் விசேஷ ஜானத்தை பற்றி பேசலை ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிடலாம்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஸ்டாலி புலாக்கன் நியாயம்னு வேறுக்கு ஸ்டாலினாக பார்த்துறோம் உலாக்கம்னா வெந்திருக்கான்னு பார்க்கறது ஒன்று வெந்திருக்குன்னு தெரிஞ்சாலே எல்லாமே வெந்திருக்குன்னு அர்த்தம் பண்ணிடுறோம் ஒரு பருக்க வெந்திருந்தாலே எல்லாமே சாதமெல்லாம் வெந்திருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம் அது அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம் அது மாதிரி தன்னை அறிந்தாலே தரணியை அறிந்ததாகும் தமிழ் அப்படி சொல்லணும் தன்னை அறிந்தாலே தரணியை அறிந்ததாகும் இந்த சமுதாயத்தை அறிந்ததாகும் அது என்னென்னா நான் வந்து தூய உணர்வுன்னு தெரிந்து கொண்டால் எல்லாமே தூய உணர்வுன்னு தான் தெரிஞ்சுக்கப் போகிறேன் ஆஹ ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவியகா ஸ்ரோதவியானா புரிஞ்சுக்கணும் சாஸ்திரத்தோட தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும் சாஸ்திரம் எதை தாத்பரியமாக சொல்லுகிறது நீங்கள் ஒன்று தியானத்தினால ஞானம் வராது தனியாக உக்காந்து கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் ஞானம் வராது பகவானோட திருநாமத்தை சொல்லி கொண்டிருந்தாலே ஞானம் வராது எதனால் ஞானம் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும் எதனால ஞானம் வரும்னு தெரிஞ்சுக்கணும் சொன்ன சொல்கிறாங்க இல்லையா மாட்டை கொம்பை பிடிச்சி கறந்தா பால் வராது வாழை பிடிச்சி கறந்தால் பால் வராது காலை பிடிச்சி கறந்தால் பால் வராது அதுக்குன்னு இருக்கக்கூடிய பகுதியை பிடிச்சி கறந்தாதான் பால் வரும் எப்படி மாட்டுக்கு இப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி ம் எனால் வரும்னு கேட்டால் வேதாந்த படிச்சான் ஞானமே தவிர வேறு வழியே கிடையாது வேறு வழி கடை வழி இருக்குதுன்னு சொன்னால் அதை உறுதியாக சொல்லணும் முடியும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியுமோ இது உறுதியாக சொல்கிறோம் ஞானம் வந்து வேறு சோர்ஸில் கிடைக்காது அப்படின்னா வேறு வழியில் வரும் அரசமரத்தடியில் போய் உட்காந்துங்கோ அரசியத்தில் உட்காந்து கொண்டு அப்படியே வாழ்க்கையை பற்றி சிந்திங்கோ போதி மரத்தடி ஜானம் அதனால் அப்படியே உட்காந்துங்கோ அது புத்தருக்கு வேணால் வந்திருக்கலாமோ என்னவோ ஆனால் நம்ம போய் உட்காந்து பார்த்தா என்னென்னா தூக்கம் தான் வரும் நமக்கு கிளாஸ் ஆரம்பித்தாலே தூக்கம் வர்ற போது அப்படி நம்ம நேரடியான சாதனத்தை பயன்படுத்துகிற போதே நமக்கு தூக்கம் வரும்போது அப்படி இருக்கிற சாதனத்தில் என்ன வரப்போகிறது அப்படியே போய் உட்காந்துட்டே இருப்போம் அவர் புத்தர் சொன்னார்ன்னு சொல்லுவாங்க ஏன்னா புத்தர் என்ன பண்ணாரா நான் சாஸ்திரத்தை ஒத்துக்க மாட்டேன் யார் சொல்கிறதையும் கேட்கவே மாட்டேன் அதனால் என்ன பண்ண போகிறேன் ஞானம் வர்ற வரைக்கும் நான் எந்திரிக்கவே போகிறதில்லை அப்படின்னு மரத்தடியில் போய் உட்காந்துட்டார் அப்புறம் அவர் ஞானோதயம் வந்து அவர் வந்து பிறந்ததா பிறந்தது வைகாசி பௌர்ணமிமா ஞானம் பெற்றதும் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமி ஞானம் அவர் முக்தி அடைஞ்சதும் வைகாசி பௌர்ணமிங்கிறாங்க அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மூணுமே அவர் பிறந்தது ஞானம் அடைஞ்சது ஞானம் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்துருக்கு பர்டிகுலர் டேட்டில் பர்டிகுலர் பிளேஸில் வந்திருக்கு புத்தருக்கு ஞானம் அவர் தான் அவர் அவர் அந்த அந்த புத்தருடைய ஞானத்தை வச்சுட்டு தான் எல்லாம் புத்தர்னாலே அறிவாளின்னு அர்த்தம் புத்தஹா புத்தியை உடையவன் புத்தன் புத்தி யாருக்கு இருக்கோ அவர் புத்தர் நான் ரொம்ப இதெல்லாம் கமெண்ட் அடிக்கல ஆனால் அப்படி சொல்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை ஆனால் அவர் அவங்க அவங்களே வந்து சாஸ்திரமே கூடாதுன்னு சொன்னவர்களுக்கே வேறு வழி இல்லை மூணு சாஸ்திரம் எழுத வேண்டியதாக போயிடுது தம்ம பிட்டக்கம் சூத்திரப்பிட்டக்கம் இதெல்லாம் நிறைய எழுத வேண்டியதாக போயிடுது அப்போ ஞானம் அப்புறம் புத்தர் அது அவங்களும் ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிவிட்டாங்க கடைசியில் அவங்களுக்கும் ஒரு தேவை ஒரு ஆர்கனைசேஷன் முறையான செட்டப்லாம் தேவைப்பட்டு அப்புறம் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு அடுத்த தேசத்துக்கு போயிடுது இந்த தேசத்தில் இல்லை புத்தம் ஷரணம் கச்சாமி ஸ்ரீலங்கா தர்மம் ஷரணம் கச்சாமி ஜப்பான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணு ரெண்ட சொல்ல ஆனால் நம்ம சாஸ்திரங்கள்லாம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது அதனால தான் வைதிக தர்மத்தை வந்து வேத தர்மத்தை வந்து அது மூடுற மாதிரி வந்தது அதுக்கப்புறம் புத்த மதம் இந்தியாவில் இருந்து போய்விட்டது ஆனால் பௌத்தர்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற பௌத்த மட்ட நம்ம பாரத தேசத்தை ஹிந்து சுவாமிகள் பேரில் மரியாதை இருக்குது இருக்குது இருக்குது அவங்களுக்கு இருக்குது என்ன கேட்டால் ரொம்ப நிறைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் நடந்துருக்கு அதுக்கப்புறம் அதனால் அவங்க ஒரு செட்டப் வந்தாலும் மரியாதை நிறைய வைக்கிறாங்க இப்போ அவங்களும் அதுவும் எஸ் இந்த சாரணாத்து தான் பெரிய இடம் சாரணாத்தெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் அங்கெல்லாம் வந்து இந்த எஸ்பெஷலி சங்கராச்சாரியார் குரூப் இருக்கு இல்லையா அவங்களெல்லாம் ரொம்ப மதிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியுது ஏன்னா அவங்க நாகார்ஜுனன் நாகார்ஜுனருங்கிற பெரிய ஆள் அவர் தான் ரொம்ப விசாரம்லாம் ரொம்ப ஆழமாக பண்ணினார் அவரோட தாக்கம் கவுடபாதர்கிட்டே உண்டு கௌடபாதாச்சாரியர்கிட்டே உண்டு அதெல்லாம் அதில் இந்த பௌத்த மதம் ஒரு பெரிய நன்மை என்ன ஏற்பட்டுதுன்னா வேதத்தை நல்லா விசாரம் பண்ண ஆரம்பித்தாங்க வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி வேதத்தோட விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தாங்க எப்போவுமே ஒரு எதிர்ப்பு நன்மையைத்தான் உண்டு பண்ணுறது இப்போ தீக்கா வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் இல்லையானா ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்திட்டு எதிர்ப்பு கூட ஒரு வகையில் என்ன பண்ணுகிறதுன்னா ஒரு நன்மையை மறைமுகமாக தன்னை அறியாமல் அது கெடுதல் பண்ணுறது அது வேறு விஷயம் நன்மையை மறைமுகமாக ஒரு பக்கத்தில் உண்டு பண்ணிடுறது கடவுள் இருக்கிறாரா இல்லையாருங்கிற விசாரத்தை ஆரம்பித்து வச்சது யார் அவங்க அப்போ உடனே அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்களா இல்லையா அப்போ திங்க் பண்ணி பண்ணி நிறைய பேர் அதை சொல்லிவிட்டாங்க அப்போ பகவானே இது அவருடைய லீல தான் அது இப்படியெல்லாம் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி ஈஸ்வரம் இருக்கார்ங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவரே ஈஸ்வரம் இல்லைங்கிற குரூப்பை உருவாக்குறார் இது நாஸ்திக மதத்துக்கே தலைவர் யாரான்னு தெரியுமா ப்ரகஸ்பதி தேவகுரு ப்ரகஸ்பதி அவர் ஒரு பெரிய புஸ்தகமே எழுதியிருக்கார் நாஸ்திக மதம் தேவகுரு ப்கஸ்பதியே யாருக்கு எழுதியிருக்காருண்ணா நாஸ்திகைனா போய் நிறைய பேர் அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக எழுதினாராம் இந்த அசுரர்கள்லாம் நாஸ்திகவாதம் படித்து அழிஞ்சு போகணுங்கிறதுக்காக எழுதினாராம் அப்படிலாம் சொல்லுவாங்க நமக்கு தாத்பரியம் வந்து இதெல்லாம் இல்லை ஆத்மாவா அரே திரஷ்டவிய ஸ்ரோதவியா ஞானம் வந்து உபனிஷத்தை படித்தாதான் வரும் உபனிஷதம்போ புரூஹி அதனால் குருகிட்ட போய் பொறுமையாக சாஸ்திரத்தை படிக்கணும் வேற எந்த உபாயமும் ஒத்து வராது ஆ சங்கராச்சாரியார் சொல்றார் ரொம்ப ரொம்ப சம்ஸ்கிருத ஜானம் எல்லாம் எத் எத்தனை தான் இருந்தாலும் சுதந்திரமா விசாரம் பண்ணக்கூடாது தனியாக விசாரம் பண்ணக்கூடாதுங்கிறார் சாஸ்திரோப்பி சுவாதந்திர பிரம்மாநேஷனம் ந குறையா நீங்கள் யார் யார் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிலெல்லாம் நிறைய பிரச்சனை வரும் நீங்கள் வந்து அவர் அவருக்கு ஞானம் எப்படி வந்தது இவருக்கு எப்படி ஞானம் வந்ததுன்னெலாம் கேட்கப்படாது உங்களுக்கு அந்த மாதிரி வந்ததான் தான் கேட்போம் நான் அதனால் வந்து ஒருவேளை அப்படி வந்திருந்தா வரலையாங்கிறது விசாரம் வேறு புத்தர் அப்புறம் இன்னி நிறைய மகாத்மாக்களை சொல்லுங்கள் சில மகாத்மாக்களுக்கெல்லாம் சாஸ்திரமே படிக்காமல் குருவே இல்லாமல் ஞானம் வந்ததாக சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் மகாத்மாக்களை வந்து அப்படி வந்திருந்ததுன்னு சொன்னால் கூட அது எக்ஸப்ஷன் தான் நம்ம நமக்கு வருமானு கேட்டால் நமக்கு ஒழுங்கா சாஸ்திரத்தை படித்தாத்தான் வரும் அது எளி வழி ஞானம் பெறத்துக்கு எளிமையான வழி இப்போ சில பேர்லாம் சொல்கிறாங்க இல்லையா நான் வந்து வைத்தியர்கிட்ட போக மாட்டேன் டாக்டர்கிட்ட போகவே மாட்டேன் நோய்க்கு மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் வந்து இந்த கடவுள் பெயரை சொல்லி திருநீரை பூசிக்குவேன் அதையே தண்ணியில் போட்டு குடிச்சுடுவேன் அவ்வளோதான் நோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு அது ஒர்க் ஆகும் சொல்லுங்க நான் வந்து வைத்தியமே பண்ண டாக்டர்லாம் பகவான் தான் அவங்களெல்லாம் உண்டு பண்ணியிருக்கார் பகவான் தான் வைத்தியர்களே தயார் பண்ணியிருக்கார் ஆனால் என்ன சொல்கிறாங்க வைத்தியர்களாம் நான் நம்ப மாட்டேன் அவங்களா நம்ம வியாதியை போக்குவாங்க இவங்களே கடவுளை கும்பிட்டு வியாதியை போக்குற போது நான் ஏன் டைரெக்டாக கடவுள்கிட்ட போகக்கூடாது அதுதான் இங்கே தான் நம்ம தப்பு பண்ண ஆரம்பிப்போம் நம்பிக்கை இருக்கத்தான் வேணும் பகவான் பேரில் நான் நம்பிக்கை கூடாதுன்னு சொல்லலை டாக்டர் கொடுக்குற மருந்தையும் சாப்பிடு இதையும் சாப்பிடு மணி மந்திர ஔஷதந்தான் சொல்லியிருக்கேன் எனக்கு இருக்கிற நோய்க்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஔஷதம் ஜான்னவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிகின் கங்காஜலத்தை எடுத்தார் விட்டார் ஷரீரே ஜர்ஜரி பூத்தே வியாதி கிரஸ்தே கலேவரே ஔஷதம் ஜான்னவி வைத்தியோ நாராயணோ ஹரிக எனக்கு நாராயணன்தான் வைத்தியன் நான் இந்த வைத்தியர்கிட்டையெல்லாம் போக மாட்டேன் அப்படி ஒரு மத்தமே பெந்த கோஸ்தேவா அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அவங்க வந்து எந்த வைத்தியர்கிட்டே டாக்டர்கிட்டையே போகிறது இல்லைங்கிறாங்க நல்லது வைத்தியர்கிட்டே போகாமல் இருந்தால் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கும் நல்லது வைத்தியருக்கு நல்ல சீக்கிரம் அதெல்லாம் பண்ணட்டும் தொடர்ந்து அதெல்லாம் பண்ணட்டும் நம்மளாம் போயிவிடுவோம் வைத்தியம் அதை நல்லா புரிஞ்சிடணும் அதெல்லாம் வந்து ஆத்மாவா திரஷ்டவியா ரெண்டு விதமாக பிரார்த்தனை பண்ணலாம் கடவுளே அவங்க அறியாமையை போக்குன்னு பிரார்த்தனை பண்ணலாம் இல்லாட்டி அவங்க சரியாக அதை பண்ணிடட்டும்னு பிரார்த்தனை பண்ண அப்போ தான் சீக்கிரம் காணாமல் தர்சனம் பண்ணுறதுன்னு சொன்னால் அபரோஷத்தையா ஜாத்தவியா அதுக்கு வந்து சிரவணம் பண்ணணும் ஸ்ரவணம் மாத்திரம் பண்ணினா போகிறாது ஸ்ரவணம்னா சாஸ்திரம் சொல்லிடும் தத்து தோமசி நீதான் அந்த பிரம்மமாக இருக்கிறாய் ஆத்மாவா சுத்த சைத்தன்யமாக இருக்கிறாய் சாஸ்திரம் சொல்லிடும் சொன்னால் போகிறத சொன்னதை திரும்ப திரும்ப மனநம் பண்ணணும்னு சொல்லுகிறது மந்தவியா இப்போ ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்துக்கு வேத பிரமாணமே இந்த பக்கம் இது இந்த வாக்கியம் தான் வேத பிரமாணம் ஸ்ரவண மனநிதி அடிக்கடி சொல்றோம் இல்லையா அதுக்கு பிரமாணமே இந்த வாக்கியம்தான் ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்தியாசித்தவயா பிரம்மசூத்திரத்தில் இது பெரிய விசாரமா எடுத்துட்டு இருக்காங்க இதை செய்ய வேண்டும் ஸ்ரவணம் பண்ணனும் மனனம் பண்ணனும் மனநம்னா என்ன நல்லா யுக்தியோடு சிந்திக்கிறது யுக்தி பூர்வமாக சிந்திக்கிறதுக்கு பேர் மனநம் அப்புறம் நிதித்தியாசி தவ்யா அதை நல்லா தியானம் பண்ணணும் இன்னும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது ரெண்டு இருக்குது மனநம் நிதித்தியாசம் அப்போ மைத்ரே கிட்ட என்ன சொல்கிறார் இந்த ஆத்மாவில் தான் நமக்கு எல்லாருக்கும் பிரியம் இருக்குது நம்மளே ஆனந்தம்னு சொன்னால் அனாத்மாவில் ஆனந்தம் கிடையாது ஆனந்த ஆபாசம் அனாத்மாவில இருக்கிறது ஆனந்தம் இல்லை துக்கம்தான் ஆக ஆத்மானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரவணம் பண்ணணும் மனநம் பண்ணணும்னு சொல்றார் ஸ்ரவணத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் மனநிதி ஆசனத்தை பற்றி மதியம் வகுப்புல பார்க்கலாம் ஓம் பூர்ணமத்பூர் நம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணமாதாய